மூன்ற காத்து வித்துருங்க ஓகே இந்த அதிஸ் படி பெருமானா சொல்லலாம் இன்னைக்கு நம்ம இஷாவுக்கு பிறகு எட்டர காத்து ஜமாத்தா தொழுதாங்க ஒரு ஆதாரம் கிடையாது எட்டரை காத்து வந்து தராவிக்கு தொழுதாங்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு ரமலான்ல மட்டும் இஷாக்கு பிறகு தொழுதாங்க எந்த ஆதாரம் இல்லை ஜமாத்தா தொழுதாங்க எந்த ஆதாரம் இல்லை எட்டக்காத்தான் தொழுதாங்க எந்த ஆதாரம் இல்லாதான் ரமதானிலும் தொழுகை அதிகப்படியான தொழுகையாக இறைவழை எழுந்து தொழுங்கள் அப்படிங்களா இது ரசூலா தொழுது ரமலானுக்கு மட்டும் ஸ்பெஷலா தொழுகு என்ன தொழுகண்டாக்கா அபூரைய கூடிய அதிசயம் இது அபுதாபதுல திருமதி இருக்குது நவிசுல்லாம் ரமதான் மாதத்தில முதல் நாள் இரவு விஷாவுக்கு பிறகு அழகான ஒரு தொழுகை தொழு வைத்தார் நீண்ட தொழிலை தொலை வச்சாங்க ரொம்ப அற்புதமா இருந்த இரண்டாவது நாள் தொலை வச்சாங்க கூட்டம் மூணாவது நாள் தொழுவாங்க கடுமையான கூட்டம் நாலாவது நாள் சகாபாக்கம் பள்ளியாசம் உட்கார்ந்துருக்காங்க வரவே இல்லை எந்தெல்லாம் வருவாங்க வருவாங்க எதிர்பார்த்திருந்தா வரவேற்புக்கு வரவே இல்லை அப்ப விடிஞ்ச பிறகு கேட்டாங்க அரசா எனக்கு பயமாறு எங்க இந்த தொழிலை கடமையாடி மூணு பயப்படுறேன் ரில பிறகு ஜ அந்த கூட எத்தனை எட்டா இருபது கிடையாது நம்ம எப்படி முத்த முப்பது நாள் தொலை வைக்கலாம் ரசுலா என்ன காரணம் சொன்னாங்க நாளா நான் துள வைக்கிறதுக்கு எங்க உங்க மீது பரவாயிடும் நம்ம பயப்படுறேன்டாங்க அது வகி இறங்கிட்டு இருந்த நேரம் வகி இறங்கி பரவாயிடும்னு பயந்தாங்க இப்ப வகிலாம் இறங்கல பரலாயிருந்தா வாய்ப்பு இல்லை அது சுனத்தினா கிராமத்தினாலும் தனாலி சுண்ணத்துதான் அதனால இப்ப நம்ம என்ன பண்றோம் ரமதான் ஃபுல்லா தொழுறோம் ஹயர் இப்ப இந்த ரமலானிலே விசேஷமா ரசூலா தொழுதாங்கல்ல விசேஷ தொழுகை சிறப்பு தொழுகை இந்த தொழுகை தான் எந்த ஆதாரமும் கிடையாது பெரும்பாலும் நள்ளிரவுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது ஆதாரங்கள் தான் இருபது ரக்காத்துக்கு ரசூல்லா தொழுதாங்க உறுதியான ஆதாரங்கள் இல்ல உமர் ரதில காலத்துல உமர் ரதில் இருபது ரகத்து அவங்க காலத்துல நடந்துச்சு உமரதில காலத்தில் இருபது ரகா தொழு நடந்துச்சு அப்படின்னு அதிசல் இருக்கு அவ்வளவுதான் இது உமர் ரிலான தொழுதாங்கன்றும் ரசூலா தொழுதாங்கன்னு எந்த ஆதாரமும் இல்ல அப்ப நம்ம இருபதுக்காக எப்படி தொழிலாம் அது எந்த ஆதாரம் எப்படி தொழிலாம் ஆஹ் நவிசலாழுதாரில் அவர் எந்த ஒரு மண்காமதான ஈமான் ஹத்திசாவன் அக்காந்தம் தம்பி யார் ரமதான மாதத்துல நன்மையை நாடி ஈமான் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும் அதனால ரமதான பொறுத்தவரை இப்பாதம் செய்ய வேண்டிய மாதம் அதிகம் நின்று வணங்கணும் அப்ப இருபது ரகத்து அதிகமா எட்டு ரகத்து அதிகமா இருபது ரக தராய் தொழு முடிச்சுட்டு இன்னொரு இருபது ரக தனியா தொழிலாரு சொல்லக்கூடாது சொல்ல முடியுமா யாராவது அவருடைய விருப்பம் ஆசைப்படுறதுக்காக என்ன வேடிக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன் தரா ஒண்ணுதானுதாச்சும் திரும்பியில் காலையில் தொழுவனும் எந்தளவுக்கு அதிகமா நின்று வணங்க முடியுமோ நின்று வணங்கி அல்லாறு நன்மை தருவது முயற்சி பண்ணுங்க bahsa am sai could not mention in fully but please explain it clarify about hijab what is which is mentioned in quran and hadith ya solliyaachinga mundanathuna sonna neigiran pengal vanda hijabna mogatha marachaagano quran la apdithan irukudhe yudnina alayhim min jalaabibina av nabi ungade mu'minana pengalukkum ungade manaymarukkum ungade pennakkalukku sollunga avargal thalai mundane keeli aaki sollunga abdin sonanga allah solran adha aisha razi allah sallahu alaiha hadith la sollirukraanal hijab enbudu mudumaiya mogatha marachaagano We are going to read the Qur'an. During period time, we are not supported to take or read Qur'an, but I am doing my tafsir. So, during my class or during exam time, if I pray. We are going to tell you, no prayer can read Qur'an. Give me the proof that for that, please. In that period time, the Qur'an tells you, பெண்கள் கூட அவாய்ட் பண்ணணும் அனுப்பலாமா நான்கு நாட்களுக்கு ஆனால் தான் துணை இல்லாமல் உள்ளது ஆபத்து அதனால எந்த காலத்திலும் பொம்பளை பிள்ளைங்களை அனுப்பாதீங்க கூட்டிட்டு போனாலும் தயவு செய்ய அது பெரும்பாவும் அது நமது இஸ்லாமிய பெண்களில் சிலர் பொது இடங்களில் பீச் பார்க் சினிமா ஒழுக்கக்கேடான செயல்களில் ஈடுபட்டு வருவது வருந்தத்தக்க ஒரு செயலாக இருந்தாலும் சென்ற ஆண்டு வரை நாட்களில் இருக்கும் மனாச்சாரங்கள் ரமதான் மாதத்திலும் குறைந்தே காணப்பட்டன ஆனால் இந்த ஆண்டில் எப்போது ரமதான மாதத்திலும் ஒழுக்க செயல்கள் மிகுந்த காணப்படுகின்றது ஏன் எங்கு குறை இருக்கின்றது இதை சொன்னா அப்புறம் அடுத்த ஒரு கேள்வி ஏன் பொம்பளை மட்டும் தான் சுற்றுறாங்களா ஆம்பளை சுற்ற கேட்டது பெண்கள் தான் கேட்டுக்கிறாங்க பெண்கள் மட்டும் சொல்றீங்க ஆம்பளை சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அடுத்த சகோதரி கேள்வி கேட்பாங்க எனவே இது குறை எங்க பெற்றோர் தான் குறை ரமதான் ரமதான் அல்லது எப்போ இந்த அனாச்சாரம் நடந்தாலும் சரி இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பெட்ரோல் தான் அந்த பிள்ளையை ஆரம்பத்திலேருந்தே தக்குவாவோடு தற்பியத்தோடு ஈமாரோடு வளர்க்கல ஆனால் இப்போ வளர்ந்த பிறகு அந்த பிள்ளைகளை ஒழுங்காக தர்பியல் பண்ணல அதாவது பெட்ரோல் தான் அந்த குறை இருக்கு அவரவர் தனிப்பட்ட முறையில் துவா செய்வதற்கு ஏதுவாக தங்களின் மைக்கை ஆஃப் செய்து நீங்கள் துவா செய்யலாமே புரியல குணத்துலயா குணத்தில் கேட்கறாங்களா வித்தரில் கேட்கறாங்களா என்னன்னு தெரியல கேஎஃபி மேரி ப்ரௌன் சிக்கன் ஹலால் என்று போட்டிருக்காங்க அதை சாப்பிடலாமா கூடாதா எங்களுக்கு KFC ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு தான் பிடிக்கும் சி ஹலால் போட்டதுனால ஹலாலா ஆயிடாதுங்க கன்பார் சி ஹலால்ங்கிறதுக்கு இந்த ஆதாரம் உத்தரவாதமோ அல்லது உறுதியோ கிடையாது அவன் ஹலால் முதல் நாயக சொல்லியிருக்கிறேன் நம்ம ஹலால் முத்திரை போட்டால் சாப்பிடணும் தண்ணி மாட்டில் என்ன பண்ணுவான் ஹலால் முத்திரை போட்டு அனுப்புவோம் அதனால கேஎஃப்சி ஹலால் உத்தரவாதம் கிடையாது எரிபால சாரியா என்பவர் யார் நபித்தோளரா ஆமா நான் இதுவரை எனது அறிவுக்கு பற்றி இவரை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை ஆனால் சமீபத்தில் நான் சென்ற ஒரு நாள் இஸ்லாமிய கருத்தரங்கம் ஒன்றில் பற்றி மிக சிறப்பாக கூறினார்கள் எரிபாதியா சஹாபி நீங்க கேள்விப்படலாம் கத்துக்கணும் அவங்க சஹாபி தான் அவங்க ஒரு நோன்பு வம்புக்குன்னே விட்டால் என்ன பாவம் அது வம்புக்குனே விட்டால் வேண்டும் என்றே விட்டாலு பக்கத்தில் தமிழ் தப்சீல் ஒரு ஆள் வைக்கணும் போல பெரும்பாவங்க எந்த காரணம் இல்லாமல் நோம்ப விடுறது பெரும்பாவம் அல்லாடைய பெரும்பாவம் உடம்பு சரி இல்லாமல் அதுக்கு சரியத்தை நிபந்தனை நோம்பு விடலாம் எந்த நோய் நோம்பு முடிஞ்சோம் கதா செய்ய முடியாட்ட என்ன வழி அதுக்கெல்லாம் சரிய சொல்ல நோய் சொல்ல முடியும் பெண்கள் ரமதான் மாதத்தில் வைக்க முடியாத நோன்பை அடுத்த மாதங்கள் வைக்கும்போது விற்றுவிட்டு வைக்கலாமா ஆர்டராகத்தான் வைக்கலாமா விற்றுவிட்டு வைக்கலாம் தப்பில்ல இஸ்லாமிய பயான் சீடி இஸ்லாமிய சிறப்பு உரை ஆடியோ வீடியோ சீடிகளில் ஆளும்களின் படங்கள் பிரிண்ட் பண்ணி உள்ளார்களே இது கூடுமா கூடாதா தேவையில்லை தவிர்க்கப்பட வேண்டும் என்னுடைய சீடி முதல்ல ஒரு காலத்தை வைக்கும் போது என் படம்லாம் போட்டோ போட்டு வச்சிருந்தாங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லிட்டேன் போட்டோலாம் போடாதீங்க சொல்லி அதனால பிரிண்ட் போட தேவையில்லை போட்டோல வந்து போட்டா தான் யாரும் தெரியுமா இல்ல தெரியாதா சீ ஆன் பண்ணா டிவியில தெரிஞ்சிட போகுது அதனால அந்த மாதிரி பிரிண்ட் போட பிடிக்கிறது கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஜிம்மா பயானில் ஜூனியர் இம்மாம் அருமையாக பயான் செய்தார் அப்போது எட்டக்கா தவைய தராவி தொழ்தால் போதுமானது என்று சொன்னார் தராவி தொலாவிட்டாலும் அல்லாம் மன்னிப்பான் என்று சொன்னார் தங்கள் கருத்து என்ன முதல்ல போன வாரம் ஜிம்மா பயான் ஜூனியர் இம்மா சின்ன பண்ணலை அவர் பண்ணலை முதல்ல அதுவே போல தப்பு இது எங்க பார்த்தாரும் தெரியல கேட்டிருக்கு முதல்ல ஆம்பளை அதனாலே அவை படத்த கேள்வி பேர்திவர் அப்துல் ரஷீத் அப்படின்னு சொல்லி ஆண்கள் பக்கம் சந்தை கேட்டுங்க தொழுது போது பின்னாடி ஒருத்தர் டச் பண்ணிட்டு அவரு தொழுது அது கூடுங்க அவருக்கு சொல்றேன் அதாவது தொழுதுட்டு இருக்கும் போது பைக் கொடுத்துருங்க தொழுதுட்டு இருக்கும் தனியா தொழுதுட்டு அப்ப அவரு பின்னாடி டச் பண்ணிட்டு நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொன்னா ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணலாம் அவரு டச் பண்ணிட்டு என்ன பின்னாடி அவர் இமாம என்ன பண்ணும் தக்வீர்லாம் சத்தமா சொல்லணும் அதான் முறை தப்பு இல்லை அவர் என்ன சொன்னது என்ன தொழில் தொழில் பின்னாடி ஃபாலோ பண்ணலாம் அவர் சொன்ன தொழில் தாழி நம்ம பரவு பண்ணலாமா தப்பில்லை இல்ல அவர் பரவு பண்ணாம தப்பில்லை தாராளமாக தொழிலாம் ஆனா சீன் நம்ம பாத்துணும் சில பேர் வேற இங்க கூட சீருவாங்க தொழில தடுமாறுக்காட்டி அந்த மாதிரி பண்ணக்கூடாது அவருக்கு ஏத்திகாப்பு இருக்கும் போது பெண்கள் வந்து மகனமான ஆண்களை பாக்கலாமா அப்படின்னா பாக்கலாம் தப்பில்லை ஏன் கணவனை பார்க்கலாம் தப்பு கிடையாது கணவனோட வீடு மட்டும் தான் தப்பே தவிர ஏத்திக் கணவனுக்கு பணிவிட செய்யறதோ கணவனை மோசடி எப்படி பண்றாங்க ஏமாத்துறாங்க ஆனா அந்த இடத்துல மதராசாவே இருக்கிறது இந்த மாதிரி சில இப்ப இல்ல பத்து நாளைக்கு முன்னாடி கூட ரெகுலரா இந்த தாம்பரத்துக்கு பக்கத்தில் மணிமங்கலம்னு ஊர் இருக்குது மணிமங்கலம் அங்கு இதுக்குன்னு ஒரு பெரிய கேங்கே இருக்கிறாங்க அங்க ஒரு தர்கா இருக்குது அந்த தர்கா அவங்களுடைய சென்ட்ரு மர்க்கஸ் அங்க ஒரு பெரிய கேரண்டி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மதரசாவுக்கு ரெசிப்டுக்கும் அவன்கிட்ட இருக்கும் அவனுக்கு வந்து கலெக்ஷன் பண்ண வரான் அப்படின்னு சொல்லிட்டு கடற்கடையா கலெக்ஷன் பண்ணி அதுக்கு ஒருத்த அந்த ஹெட்டா இருக்கிறான் ஷேக் அப்துல்லான்னு சொல்லி அவன் தன் ஆலிம்னு சொல்லிப்பான் நான் ஒரு ஆலிமு சொல்லிப்பான் அவனுக்கு வந்து அந்த குரூப்புக்கு மத்திய என்ன பட்ட பேர் சொன்னா எனக்கு விவரம் கூட தெரியும் அவனுக்கு ஒரு அஞ்சு ஆறு வருஷமா பாலோ பண்ணி அவன் வந்து நேத்தா அல்லாடுகளை அரெஸ்ட் பண்ணி பாருங்க அதுக்கு ஒரு பெரிய முயற்சி ஷேக் அப்துல்லான்னு அவன் தான் ஹெட் அவனுக்கு அந்த குரூப்புக்கு மத்திய செல்லமா பேருக்கா கஞ்சா அலிம்சாரு கஞ்சா ஏன்னா எல்லாத்தையும் கஞ்சா அலிம்சான்னு பேரு அவனுக்கு என்னக்கா பகல் பூரா கலெக்ஷன் பண்ண வேண்டியது ராத்திரில கஞ்சா அடிக்க வேண்டியது மது அருந்து வேண்டியது பெண்கள்ட்ட போக வேண்டியது இதுதான் அவனுங்களுடைய வேலை இது ஒரு பெரிய குரூப் அதுல மெயின் வந்து ஷேக் அப்துல்லாங்கிறவன் அவனுக்கு ரைட் ஹேண்ட் வந்து ஜஃபர்லாங்கிறவன் இந்த மாதிரி ஏழு பேர் இருக்காங்க அவங்க சின்ன சின்ன ஆளுகளை விட்டு பண்ணியிருப்பாங்க இவங்க ரமதான்ல வந்து இவங்களுடைய கலெக்ஷன் வந்து ரொம்ப தீவிரமா இருக்கும் ரமதான் அல்லாத மத்த காலங்கள்லயும் ஏதாவது பொய்ய சொல்லி யார் பேர் சொல்லி கலெக்ஷன் பண்ணுவாங்க ஒரு எட்டு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரே போன் ஒருத்தர் போன் பண்ணி முக்கியமான விஐபி ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் போன் பண்ணி ஹஜர் அஸ்லாம் வரைக்கும் வலைம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் எங்க நல்லதான இருக்கிறீங்க நல்லா தான் இருக்கிறேன் எங்க இருக்கீங்க வீட்லயா பள்ளிலையா பள்ளியில இருக்கிறேன் பத்து பாட்டம் தேவைப்படுது நான் எங்களை அனுப்புறேன் ஒரு பாட்டில் ரத்தம் ஆயிரம் ரூபாய் இருக்கானு இப்படி பல பேரு நான் பேசுற மாதிரி பேசி இல்லன்னா நான் பெட்ல இருக்க பேசுறேன் சிங் காசு கடைசி என்ன ஆயிடுச்சுன்னா ஜும்மால ஏழா பண்ணி ஜும்மால அனவுன்ஸ் பண்ணி இப்படி ஒரு குரூப் என் பேரை சொல்லி ஏமாத்திட்டு இருக்கானு அப்படி யாராவது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி போன் பண்ணா அவங்க காசு தர மாதிரி வர வச்சு எனக்கு போன் பண்ணுங்க நான் வந்து அவன கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுநாளே மாட்டாலும் புதுப்பேட்டையில மாட்டனாம் இது எட்டு வருஷம் முன்னாடி புதுப்பேட்டில மாட்டினா ஒரு கடைல உட்கார வச்சு அவரு வாங்க காசு உட்கார வச்சிட்டு என உடனே அதுக்கப்புறம் நல்லா ஓதி பார்த்து நல்ல முறையான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து எந்தளவுக்கு ட்ரீட்மெண்ட்னாக்கா சில சமயங்களில் ஷாக் ட்ரீட்மெண்ட் கரண்ட் ஷாக்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனுக்கு கடைசியில கொஞ்சம் ஓஞ்சிருந்தாங்க இப்ப மறுபடியும் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி மறுபடியும் இந்த முசிபத்து மறுபடியும் முசிபத்து என் பேரை சொல்லி போன் பண்ணி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பாட்டில் ரத்தம் வேணும் அப்படின்ட்டு இப்ப கடைத்துல பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரத்தை போன் பண்ணாரு கேட்கல வந்தானுங்க என்ன வந்து மதரசுங்க வசூல் பண்ண மாட்டேன் ஆளுங்க கூட்டுவாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து கடைசி பத்தா அவன் வந்து மூணாவது கிரேட்ல உள்ள அவனை வச்சு போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸை கூட்டு போய்கிட்டுல ஒரு சகோதரர்லாம் அவர் நல்ல கூலி கொடுக்கட்டும் அவர் வேலை வெட்டிலாம் விட்டு அலைஞ்சாரு வேலை தான் விட்டு அலைஞ்சி கடைசில ஒரு வழி அவனை புடிச்சு நேத்தா போன் பண்ணாரு அதுல அவனை ரிமாண்ட் பண்ணி பதினஞ்சு நாள் அப்படின்னு சொல்லி எது உண்மையா பண்ணிணோம் தெரியாம கொடுத்துட்டோம் தெரிஞ்ச பருத்தி அப்படின்னு சொல்லி நம்ம ஜக்காத்து நிறைவேறும் அவசியம் இல்லாமலை மனசோட சம்பந்தப்பட்டது நாவால சொன்ன குறிப்பா ரமதான்ல வந்து நவைத்து சௌமகதி நன்னதாயி பரத ரமதானி ஹாதி இந்த வருடத்தில் ரமதான் மாதத்து பரதானே அதாவாக நாளை பிடிக்க அதுல ஒரு குழப்பம் நாளை பிடிக்கவா இன்னைக்கு பிடிக்கவாண்டு அவசியம் கிடையாது நீங்க அந்த அதிகார நேரத்தில் அரவு தூக்கத்தோட கண்ண துறந்த சாப்பிடுறீங்களா பசி எடுத்தா பசித்தா சாப்பிடுறோம் சொல்லுங்க ஒருத்தர் வந்து தொழில் தான் பண்றாரு அதை வச்சுதான் சம்பாதிக்காரு அவரை சார்ந்திருக்க கூடிய அவர் மனைவி மக்கள் அவர்ல இருந்து எவ்வளவு தூரம் விலகி இருக்கணும் அல்லது அவளுடைய தேவைகளுக்கு அவளுக்கு எஜுகேஷன் அவங்க முடியும் சப்போஸ் அவர் மோதாயிட்டாரு சொத்து கோடிக்கணுல இருக்கு அதுல இருந்து வருமானங்கள் அந்த சொத்தை அவங்க என்ன செய்ய முடியும் ஹராமான தொழில் வந்ததா எப்படி செய்ய முடியும் கொஞ்சம் அதாவது முழுக்க முழுக்க அராமான வருவாய் உள்ள ஒருத்தர் அவருடைய மனைவி மக்களோட நிலைமை என்னன்னு கேக்குறாரு மார்க் அவங்களுக்கு அனுமதிக்குது ஏன்னா அவர் மனைவிய பொறுத்தவரைக்கும் கணவனை தான் டிபெண்ட் பண்ணிருக்கணும் பிள்ளையதான் டிபெண்ட் பண்ணிருக்கணும் வச்சு அவங்க மார்க் அனுமதிக்கும் அளவுக்கு அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு துணியை உடையை எடுத்துறதுக்கு மார்க்கில்லை அவங்க பயன்படுத்திக்கலாம் ஆனால் அந்த கணவனை திருத்த வேண்டியது மனைவியுடைய பொறுப்பு கணவனை திருத்த வேண்டியது மனைவிடைய பொறுப்பு திரு திருத்தி பார்த்துட்டேன் அவர் திருத்த மாதிரி இல்ல அப்படின்னா அந்த மனைவிக்கு தவக்குள் அல்லாம நம்பிக்கை அல்லாத காப்பாத்துவோம் அந்த கணவன்ட்டு விளையிடலாம் பொருளாதார ரீதியா மட்டும் படுக்கையிலேயோ அல்லது வீட்டை விட்டோ இல்லாம பொருளாதார ரீதியா அவரை விளையிடலாம் அவங்க காசு எனக்கு என்னால முடிஞ்சு நான் வந்து ஏதாவது கைத்தொழில் செஞ்சு அதை ஏதாவது என்னால பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னா அந்த மனைவி பொருளாதார ரீதியாக அவருக்கு விளையிடணும் இல்ல அவர் வழியில் டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னாக்கா தேவையான அளவுக்கு மட்டும் அவர்கிட்ட சாப்பிடுறது மார்க்குள்ள அனுமதி இருக்குது அவர் மூத்தா போயிட்டாரு மோத்தா போன பிறகு அந்த ஹராமான பணத்திலிருந்து அந்த சொத்தை என்ன பண்றது அப்படின்னா அதாவது மோத்தா போன பிறகு அது வாரிசு சொத்து வாரிசுகள் ஏன்னா இவங்க ஹராமர சம்பாதிச்சது அல்ல தகப்பனுக்கு வந்தது தகப்பன் சம்பாதிச்சது வாரிசு இவங்களுக்கு வந்துச்சு இவங்க பயன்படுத்தலாம் தப்பு இல்லாமலை கட்டி கொடுத்த வந்து அது பெரும் பாவம் இதுக்கு நம்ம பெரிய ஆதாரங்கள் பெரிய அதிசல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை பில்லி சூனியம் வைக்கிறது ஏவல் விளக்கு வைக்கிறது இது பெரிய பாவம் ஹராம் கூடாதுல இருக்குதா சூனியம்னு ஒண்ணு இருக்குதா அப்படின்னா ரசுல்லா காலத்துல சூனியம் இருந்துச்சு அதனால யூதர்கள் கொஞ்சம் அமைதியா இருக்கு யூதர்கள் ரொம்ப திறமையானவங்க சூனியம் வைக்கிறதுல இன்னைக்கு அந்த கலை கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருந்தான் சூனியம் வைக்கிற ஒரு கலை அந்த ஆர்ட்ஸ் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சூனியம் உலகத்துல இல்லவே இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது பாய் என் ஃப்ரெண்ட் இஸ்லாத்து ஏத்து அவனுக்கு வரலாற்று பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் கேக்குறான் இஸ்லாத்து ஏத்தவன வரலாற்று பத்தி சந்தேகம் இஸ்லாத்துல எவ்வளவோ இருக்குது இல்ல வரலாடுறதுக்கு இஸ்லாத்த பத்தி சந்தேகம் கேக்குறவங்களுக்கு தேவையில்லாத சந்தேகம் அது அது இஸ்லாம சம்பந்தப்பட்டதான் அல்ல புரிஞ்சுங்க இஸ்லாமும் விரலோ தொப்பிலையோ இல்ல தொப்பி இருந்தா போட்டு தொழுவங்க இல்லன்னா அவனுக்கு தப்பு கிடையாது வலியுறுத்தல அதே மாதிரி விரலாடுறது கண்டிப்பா விரல ஆடிதான் ஆகணும் ஆட்ட கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது தயவுசெய்து இந்த ரெண்டையும் ஓரமா வச்சுட்டு இஸ்லாத்துல மற்ற விஷயம் ஃபாலோ பண்ணுங்க முதல்ல வலைக்கம் அஜினத் இடது கைல குடிக்கிறது வந்து ஹராம் தானே ஹராம் இல்ல தப்பு தப்பு அதாவது எதுக்கு சொல்றேன்னா நோம் திறந்துட்டு நோம்பு திறந்த உடனே தொண்ணூறு பேர் வந்து இடது கையில தான் கஞ்சி வச்சுக்கிறாங்க வலது கையில வந்து வடைய வச்சுக்கிறாங்க அந்த இடது கைட்டு தான் குடிக்கிட்டே இருக்காங்க இது தமிழ்நாடு ஃபுல்லா நடக்குது சொல்றாவது அல்லா கொடுத்து வாடகை ஒரு கையில கஞ்சி தான் இருந்தாலும் என்ன இடது கையில் குடிப்பது இஸ்லாமிய நாகரீகம் நோம்பு இருக்கிறது ஒரு இபாதத்து அது இபாதத்தான முறையில் வலது கையால செய்யுங்க இடது கையால செய்யறது அது இஸ்லாமிய நாகரீகம் தடுக்கிறாங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அதனால வலது கையா ரெண்டு கையில உடைய வச்சுட்டு கொட்டரா வச்சிக்கலாம் தப்பு இல்ல சரி குடிச்சிட்டு கொட்டாவே கையிலே குடிச்சிட்டு வலது கையில வடைய கிடைக்கும் கொட்டாவை எப்படி பிடிக்கணும் சொல்லி எனவே இடது கையை பயன்படுத்துறது சரி கிடையாது வலது கையா தான் சாப்பிடறோம் வரை முந்தா நாள் ஐடி இல்ல வேலை பாக்குறால வட்டி சம்பந்தப்பட்ட கணக்கு எழுதினால சிஏ சார்ட் அகௌன்ட் தவறு குற்றிலும் தவறு அந்த வேலையை விட்டு வேலை இருங்கன்னு சொன்னீங்க அதே இதுல வந்து அரசு இலவச பொருட்கள் வழங்குறதுல வந்து டாஸ்மாக் தொகை சேரும்போது அதை வாங்கிக்கிறலாம் சொன்னீங்க அதுக்கு என்ன வித்தியாசம் அதாவது அதுலயும் ஹராம் தானே கலக்குது சொல்ற சொல்ற அதாவது அரசு வந்து டாஸ்மாக்ல இருந்து உங்களுக்கு இலவசம் கொடுத்தா வாங்க சொல்லவே இல்லை அரசுக்கு எத்தனையோ வருமானங்கள் அதுல ஒண்ணு டாஸ்மாக் அரசுக்கு வெறும் கவர்மெண்ட் டாஸ்மாக் மட்டுமா வருமானம் வருது சாராயம் மட்டுமா வருமானம் வருது ஆயிரக்கணக்கான டிபார்ட்மெண்ட் இருக்குது ஆயிரக்கணக்கான டிபார்ட்மெண்ட் அரசாங்கத்துக்கு வருமானம் வருது பல வழிகளும் அரசாங்கத்துக்கு வருமானம் வருது அதுல ஒண்ணு இதுங்கிறதுனால நீங்க மற்ற வழிகளிலேருந்து வருதா நீச்சிட்டு வாங்கிக்கலாம் தாராளமாக தப்பு கிடையாது இதுவே இப்படி இப்படி சொன்னா ஒருத்தருக்கு வந்து ஹலாலான வருமானம் நிறைய இருக்குது ஹலாலான வருமானம் நிறைய இருக்குது உதாரணமா அவரு டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்றாரு அதுல மத்த ஹலாலான தொழில் பண்றாரு ஒருமானது வருமானம் இருக்கிறதுனால ஏதோ ஒரு ஹராமானம் இருக்குது நம்ம ஹலால் நியாய சாப்பிடலாம சாப்பிடலாம் ஆனாலும் தவிர்க்க முடியாத தவிர்த்துறது நல்லது எதுக்கு அதிகமா சாப்பிட்டு இருப்பான தவிர்த்து நல்லது அதே மாதிரி தான் பல வகையில வருமானம் வருதுமாக்கும் ஒண்ணு அதனால நீங்க வாங்கிக்கலாமா வாங்கிக்கலாம் தப்பில் அவாய்ட் பண்ணலாம் அவாய்ட் பண்ணுங்க ரெண்டாவது கவர்மெண்ட்டுக்கு டாஸ்மாக் மூலமா தான் வருது அந்த பொருளை கிடையாது பல வழியில வருது அதுல இது ஒண்ணுண்டா ஆனா ஐடி பீல்ட்ல ஒர்க் பண்றவங்க பேங்க் சம்பந்தமான ஒர்க்குகளை பண்ணும்பொழுது அது முழுக்க முழுக்க வட்டி பேங்கிங் சம்பந்தமான ஒர்க் பண்ணும்பொழுது அந்த பேங்க் என்பது பேங்க் ஒரு பேங்க் மொத்த வருமானமே வட்டி தான் வட்டி தரங்குன வருமானம் வருது வருமானம் சொன்ன கம்பேர் பண்ணக்கூடாது வரைக்கும் ஆண்கள் தொழும்போது ஜமதா தொழுறாங்களா மட்டும் போது அல்லாத நபிசாது சொல்லியிருக்காரு அவங்களுக்கு அந்த நன்மையை கணக்கெடு முடிஞ்சா அவங்க வந்து போட்டி போட்டு தோழுவாங்க அப்படின்னு இப்ப பெண்கள் தொழும்போது முதல் சப்புல ஆண்கள் அதுக்கப்புறம் குழந்தைகள் அதுக்கப்புறம் தான் பெண்கள் தொடுறாங்க அப்ப அப்படின்னும் போது அந்த பெண்களுக்கு இப்ப நம்ம முதல் சப்பு நீல உண்டான நன்மை கிடைக்குமா உங்களுக்கு பெண்கள் எங்க முடிச்சோதவா ம் என்ன கேக்குறீங்க நீங்க பயனை முடிச்சிருங்க கேள்வி கேளுங்க பெண்களுக்கு கிடைக்குமா அதாவது படி சப்பு அமைக்கிற முறை என்ன முதல்ல குழந்தைகள் அப்புறம் சப்புகளில் சிறந்த சப்பு முதல் சஃசமான சஃ கடை சோசமான சப்பு முதல் சப்பு சிறந்த சஃ கடைசு பெண்களுக்கு முதல் சப்பு நன்மை இல்லை கடைசி நிற்க தான் நன்மை பெண்களுக்கு அதனால எங்களுக்கு எல்லாம் கடைசி முன்னாடி யாருன்னு அதனால முடிஞ்ச வரைக்கும் முன் சப்பில தவிர்க்க பாருங்க பெண்கள் ஆனா ஆண்கள் அப்படி இல்லை முதல் சப்பு தான் சிறந்த சப்பு நன்மை இல்லாத சப்பு மோசமான சப்பு கடைசி ரசை ஆண்களுக்கு உள்ளது வேறு பெண்களுக்கு உள்ளது வேறு ஆண்களுக்கு உள்ள மாதிரி நன்மை பெண்கள் கிடைக்காது ஆஹ் பெண்கள் சஃல நிற்கும் போதே தங்களுடைய சப்ப சேர்த்து நிக்கணும் இடைவெளி விடாம நிக்கணும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் முதல் சப்பு கடைசி பெண்கள் கிடையாது மக்கால ஒரு சில ஹதீஸ் படி ரசாய் ஒரு சலம் மட்டும் கொடுத்தாங்கன்னு வருது மக்கள்ல உள்ளவங்க பெரும்பாலும் அவங்க அந்த ஒரு சலத்தை ஃபாலோ பண்றாங்க இப்ப நாம மக்கால போய் ஜனாசா தொழில் அங்க இமாம் ஒரு சலம் கொடுத்தா ஒரு சலத்திறுத்திக்கணுமா இல்ல நாம ஒரு அடிஷனலா ஒரு சலாம் கொடுக்கணுமா அப்படின்னா நிர்ணயிக்கப்பட்டது எல்லாம் அவரை பண்றதுக்கு அடிதான் இமாம் ஒரு சலம் கொடுத்தா நாமளும் ஒரு சலத்து முடிச்சுக்கணும் அங்க நம்ம அடிஷனல் கேட்ட கேள்வி அதாவது வந்து வட்டி வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க இன்னைக்கு நான் வந்து என் பிரயிரம் ரூபாய் கடன் கொடுக்கறேன் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு அவங்க அந்த ஆயிரம் ரூபாய் வாங்கும்போது கடன் கொடுப்பது என்பது உலகத்திலேயே கடன் கொடுப்பதை நன்மையான காரியம் சவாபான காரியம் இபாதத்து சொன்ன மார்க்க இஸ்லாம் தான் கடன் கொடுக்கறதுங்கிறது ஒரு இபாதத்து ஒரு சவாபு அது எங்க குழியை எதிர்பார்க்கணும் கடன் வியாபாரது ஆகத்துலி வாங்க இருந்தாலும் இதை யோசிக்கூவா கொடுத்தேன் கழிச்சு அதே ஆயிரம் கூட மதிப்பு இருக்காது என்ன பண்ணுங்க இப்ப அவருக்கு ஆயிரம் ரூபா கேஷ் கொடுக்காம ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள நகையை கொடுத்துருங்க இந்த பணி வித்தி எடுத்துக்க எனக்கு எப்ப தெரியும் கழிச்சு இதே மதிப்புள்ள நகையை முடிஞ்ச போச்சு பிரச்சனை இருக்காதுல்ல இதை சரி தடைசி இல்லையா சரி அனுமதிக்க அதனால வந்து நீ இந்த ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் நகையை கொடுத்து இப்ப வித்து கொடுத்து வருஷம் அதே மாதிரி ஆயிரம் நகையை வாய்க்கலாம் வரை இமாம்களுக்கு ரமதான் மாசத்துல வந்து ஜக்காத் கொடுக்கறாங்க அது கொடுக்கலாமா இமாம் வாங்கலாமா இதுவந்து இருக்கு இன்னும் வந்து காபத்துலால இருக்கால இருக்கட்டும் எந்த இதுல இருக்கட்டும் இமாம் சாப் வந்து டொப்பி போடுறாங்க ரொம்ப பேர் வந்து டொப்பி போடுறது கிடையாது போதுமாமத்துல வசதியா இருக்காது உடனே இமாமுக்குள்ள நல்லா புரிஞ்சுங்க இமாம் இமாம் யாருக்கு ஏழையா இமாமு மசதியா இருக்காரு நினைக்கிறாண்டா இமாமுக்கு சக்காத்து கொடுத்தா நன்மை அதிகம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த இமாமு சக்காத்து கொடுக்கறது அவரை இமாமுக்கு சக்காத்து கொடுத்தாலும் நன்மை அதிகம் கிடையாது இமாமுக்கு சக்காத்து கொடுத்தா நன்மை அதிகம் கிடையாது மெட்ராசை பொறுத்த வரைக்கும் அழகா இமாம்கள் ஓரளவு தண்ணீர் பெற்று இருக்காங்க இமாமங்களுக்கு மார்க்க சேவை செய்யறாங்க அவங்களாம் நினைக்கீங்களா கிராமங்களுக்கு பொங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு மெடிக்கல் ஹெல்ப் கிடையாது ஒரு நோய் வாய்ப்பு அந்த ஊர்ல ஆள் கிடையாது ஏன் அவருப்பா ஒரு பள்ளியாசன்ல இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் இமாமா இருந்து அந்த மக்களுக்கு சேவை செஞ்சு அந்த மக்களோட மூணு தலைமுறை நாலு தலைமுறை குரானு கொடுத்து தொழில்காலியாகி இருப்பாரு நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் வயசான ஒரு ஐம்பது வருஷம் அனுப்புறேன் அவருக்கு கிபினி எதாவது பெய்யர் ஆயிருக்கும் என்ன பண்ணுவாங்க ஒரு ஆபரேஷன் கடிதம் கொண்டு வருவீங்க எங்கள் ஊரில் முப்பது வருஷமாக இமாமா பணியாற்றினார் இப்பொழுது அவருக்கு கிட்னி பழுது அடைந்துள்ளது இவருக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்கள் வெக்கமா இல்ல வெக்கப்பட வேண்டாம அந்த ஜமாத்துங்க அதே அவங்க ஊர் பல்வேறு மினாரா கட்டணும் உலகம் போரா வசூல் பண்ணி மினாரா கட்டும் அறுபதறி வயிற்றுக்கு ஊர்வலம் வசூல் பண்ணி மினாரா கட்டும் அறுபது வயிற்றுக்கு முப்பது வருஷமா தன்னுடைய வாழ்க்கையின ஊர்ல அர்ப்பணிச்ச இமாமு அவர் கிட்னி பெயிலியா போச்சு நம்ம வசூல் பண்ணி அவருக்கு பணி விட செய்வோம் என்ன பண்ணுவோம் ஒரே உதவி அந்த இமாமுக்கு லெட்டர் கொடுத்து பள்ளி பள்ளியா பிச்சை எடுப்போம் வருஷம் ஐம்பது வருஷம் அந்த சமுதாயத்துக்கு பாடுபட்ட ஒரு இமாமு இது விளையாட சொல்ல எதார்த்தம் அன்றாட நடக்குதுல நாப்பது வருஷம் பள்ளியாசு ஐம்பது வருஷம் இமாமா இருந்தவருக்கு கடைசி இந்த சமுதாயம் கொடுத்த என்ன சொன்னாக்கா பிச்சைக்காரங்கிற அந்தஸ்து பள்ளி பிள்ளையா பிச்சை சொல்லி இதை பார்க்கும்போது எந்த பெற்றோருக்கா பிள்ளையை ஆலிமாக்கணும் என்ன வருமா அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரும்பாலான மதரசா எழுத்து முடிவு மதரசாங்க மாணவர் சேர்றது இல்ல சில மரசாங்க நடத்தி புரோக்கர்களை வச்சு பசங்களை ஏன்னா ஒரு ஏழை மிஸ்கின் கூட மிஸ்கின் போயிட்டேன் படிச்சு வேலைக்கு போட்டோம் அல்லது உளமாக்கள் மரியாதையும் கிடையாது அறவே கிடையாது இந்த சமுதாயம் தான் தேடி போய் அவங்களுக்கு சக்காத்து கொடுங்க குரான் எங்க அதற்கு அழிதாங்க ஒரு எழுத்தை கற்றுக் கொடுத்தானோ அவன் நாடினால் என்ன யாருக்கா விட்டு விடலாம் அழிதல் சொன்னாங்க அப்ப ஓதி கொடுத்த உஸ்தாத்மார்களுக்கும் நம்ம குரான கற்றுக் கொடுத்த உளமாக்களுக்கும் நமக்கு மார்க்கத்தை பயிற்று வைக்கக்கூடிய அறிஞர்களையும் நாம் கண்ணியம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனா இன்னைக்கு என்னடாக்கா எல்லாருடைய கிரிட்டிசைஸ்க்கும் ஆளாடுற ஒரு பாவப்பட்ட ஜென்மன் எடுத்தா ஆளுமை சாக்கல் தான் பாவப்பட ஈஸியா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் ஏன்னா அவன் கிரிட்டிசைஸ் பண்ணவோட கேக்கறதுக்கு யாரும் ஆள் இல்லை ஏமா அஜெபி கிரிட்டிசைஸ் பண்ற அவர் ஏமா இப்படி விமர்சனம் பண்ற அவருக்கு யாரும் கேட்க முடியாது யாரும் கேட்கறது இல்ல அதனால ஈஸியாக எல்லா கிரிட்டிசைஸ் பண்றதுக்கும் எல்லாம் விமர்சனம் பண்றதுக்கும் அதாவது சேர்த்தா அள்ளி வீசுறதுக்கும் எல்லாத்தையும் தகுதியான ஒரு பாவப்பட்ட ஜென்மையான அந்த அளவுக்கு உலமாக்கல் கண்ணியம் இழந்து சமுதாயத்தால் இன்றைக்கு சீரழிக்கப்படுகின்றார்கள் சமீபத்தில் ஒரு போன ஒரு வருஷம் கூட ஒரு டாபிக்ல இமாமங்கள் இன்றைய நிலையங்கள் ஜமாத்துல ஜும்மால பேசுனேன் அது ஏன் பேசின அப்படின்னு சொன்னா ஒரு பள்ளிவாசல்ல நல்ல ஒரு தேனி மாவட்டத்தில் தேவதானப்பட்டின நினைக்கிறேன் தேவதான பத்தியா முத்து தேவன் பட்டி தான் ஒரு சின்ன ஊர்ல அங்க ஒரு இமாம் வந்து மூணு வருஷம் இமாமா இருக்கிறாரு பள்ளிவாசல் தலைவர் வந்து தலைவரில் தலைவருடைய அம்மா வட்டி கடை வச்சு பள்ளிவாசல் தலைவருடைய அம்மா வட்டி கடை வச்சு தலைவருக்கும் அதுதான் வேலை இவரு ஜும்மால வட்டியை பத்தி பேசினாரு நடந்த போனா ஒரு வருஷம் நடந்த சம்பவம் ஜும்மால வட்டியை பத்தி பேசினாரு என்ன தெரியுமா ஜும்மால பேசி முடிச்சிட்டாரு சனிக்கிழமை காலையில மதரசா உட்காந்து பிள்ளைங்களுக்கு ஓதி கொடுத்துட்டு இருக்கிறாரு அந்த தலைவர் அவன் மச்சா மாம எல்லாம் வந்து அந்த இமாம போட்டு அடியு மிதிச்சு அவர் யூரின்ல பிளட்டா போய் ஹாஸ்பிட்டல கொண்டு போய் அவர் வந்து ஐசிஆர்ல அப்ளை பண்ண சின்ன வயசு பையன் முப்பது வயசு பையன் இருபது முப்பது இருபத்தி முப்பது வயசு தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி கொடைக்கம்பாள குத்தி இருக்காங்க கூர்மையான குட அவரை போட்டு குத்தி அடிச்சு நைய புடிச்சிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் இதுக்கு உச்சுக்கிறீங்க இதுக்கு அடுத்து நடந்தது கேளுங்க இதுக்கப்புறம் இது பிரச்சனை ஆகி பிரச்சனையாயி இது என்ன பண்ணுவோம் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி உடனே ஜமாத்தளமலை கூடி ஜமாத்தமாலு எல்லாம் பேசி இந்த மாதிரி அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் அவரு மருத்துவ செலவுக்கு கொடுக்கணும் ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சம்பந்தப்பட்ட தலைவர்கிட்ட ஜமாத்தமாலும் கேட்டதுக்கு அந்தாலும் சொன்ன பதில் தெரியுமா தர்றேன் பத்தாயிரம் ரூபாய் தர்றேன் அது வட்டி படத்துலயும் தான் தருவேன் எந்த வட்டி அவர் ஹராம சொன்னாரோ அந்த வட்டி படத்துலயும் தான் தருவேன் கேக்குறதுக்கு நாதி இல்ல எதுக்கு சொல்றன்னா இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஈசியா சொல்லிட்டு போயிரும் எங்க ஆலிமித்த வலி எடுக்குதுங்க ஒரு ஆலயம் ஒண்ணுன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம் ஆனால் ஒரு சில ஆலிம்கள் ஏதோ அவங்களால முடிஞ்சவரைக்கும் ஒரு இயக்கம் ஒரு அமைப்பு அதுன்னு ஆரம்பிக்கிறாங்க ஏதோ கொஞ்சம் வசூல் பண்றாங்க அவங்களுடைய வாழ்க்கை ஓடி போயிடுது ஆனால் இன்னைக்கு பெரும்பாலான சமுதாயத்துல கீழ் நிலையில் உள்ள ஆளுங்களை பாருங்க சும்மா நாலு நாக்கு எட்ட நாக்கு அஞ்சு ரூபாய் முப்பது ரூபாய் மூலம் ஓதுராங்க பாத்தியா ஓதுராங்க ஈஸியா கிரிசிசை போயிடும் அந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யார் அவங்கள அஞ்சு ரூபாய் வந்து அவங்களுக்கு வேண்டாம் நீங்க கிராமங்களில் இமாம்கள் இருக்கிறாங்க அன்றாட சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க ஏதோ பள்ளியாசு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் சம்பளத்தை வாங்கிட்டு வண்டி ஓட்ட மாதிரி தப்பே கிடையாது முடிச்சேன் ஷஹீத் சம்பந்தமா ஒரு கேள்வி ஷஹீத் சம்பந்தமா ஒரு கேள்வி ஷகிதுன்னு சொல்ல வந்து ஜனாச குளிப்பாட்டணுமா குளிப்பாட்ட அதாவது ஷகீதுல வந்து அல்லாவுடைய பாதையில கொல்லப்படக்கூடிய சுகதாக்களை வந்து குளிப்பாட்ட கூடாது கொல்லப்படக்கூடிய சுகதாக்களை குளிப்பாட்ட ஆனா இந்த ஆக்சிடென்ட்ல தீ விபத்துல இந்த மாதிரி செய்தி பொறுத்தவரையும் இவங்க மறுமையில மட்டும்தான் செய்தி உலகத்தில் செய்திதா கருதப்பட மாட்டார்கள் உலகத்தில் சாதாரண மையத்து மறுதான் அவங்க குளிப்பாட்டணும் தொழில் நடத்தி எல்லாம் பண்ணணும் மறுமையில் அல்லாவுக்கு சகா பாஷம் அல்லா அப்டி இந்த விஷயம் பேசணும் கேட்டமோ அதன்படி அமர்சி தோஃபை தந்தா